இந்த ஒலியோடையில் இடம்பெறும் வாசகசாலையின் நிகழ்வுகள் வாசகசாலையின் YouTube சேனல் வழியே உங்களை வந்தடைகிறது ஒலியோடை ஆக்கம் கணியம் அறக்கட்டளை தொடர்ந்து அடுத்த தலைமுறை சேர்ந்தவர்களுக்கு பயணத்தை வாசிக்கத்துவத்தை அல்லது அரசியல் சூழ்நிலை சார்ந்து அதற்காக வந்து அதிக சொன்னும் வந்ததுதான் தொண்டர்கள் பொது பார்வை இருக்குதான் நான் வளர்ந்திருக்கேன் அதன் வழி வந்து மார்கத்தை வந்து எப்படி அவங்க விமர்சிக்கிறாங்க விமர்சனங்களை கேட்டுதான் நான் வளர்ந்துருக்கேன் நான் திருப்பி எஸ்கிஆர் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் காலேஜ்குள்ளதுதான் திருப்பி நான் தஞ்சாவூர் வர்றேன் சென்னைல திருப்பி தஞ்சாவூர் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா சென்னைங்கிறது வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு சமம் சென்னையை வந்து நீங்க தமிழ்நாடோட ஒரு எட்பேட்டி பார்க்க முடியாது தஞ்சாவூர் போகும் பொழுதுதான் நம்ம என்ன சமுதாயம் நம்ம எந்த படித்துல இருக்கோம் அப்படிங்கிற அந்த கொஷின்ஸ் வந்து திருப்பி தஞ்சாவூர் போனதுக்கு அப்புறம் தான் வரது வழியா கேன் அவரோட பண்ண முடியாது ல திராவிட கட்சிகள் நிக இருந்த ஈ விஷயங்கள் அப்ப வந்து அரசியல் கட்சிகள் வந்து எப்படி ஈழ விஷயத்தாங்க அப்புறம் இந்திய அரசாங்கம் வந்து என்ன வகையான அதன் பிறகுதான் வந்து எஸ் பி ஆர் அவர்களோட பெரியார் வந்து பெரியார வந்து எப்படி பார்த்தாரு பெரிய கம்யூனிஸ்டத்தை எப்படி பார்த்தாரு விஷயங்கள்லாம் வந்து நான் அவர் வழியா தான் கண்டன ஏன்னா பொதுவா ஒரு புது புத்தியில வந்து எப்படி சொல்றோம் எதிர்த்தார் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில ஆனா அந்த கால சூழ்நிலை இல்லாம நம்ம அந்த வார்த்தைய பெரியார் வந்து கம்யூனிஸ்ட்ல வந்து எதிர்த்தாரு அவர்களை அவர்கள் வந்து ஒரு சரியான ஒரு பார்வையில பாக்கல அப்படிங்கிற ஒரே லைன்ல வந்து நம்ம கேட்கும் பொழுது ஓகே ஓ பெரியாரு வந்து கம்யூனிஸ்ட்ல எதிர்த்தாரு அப்படிங்கிறது புரிதல் உலகத்தை வந்து அறிந்து கொள்வதற்கு ஒரு ஒருக்கும்பது தடவுகளை தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் வந்து எப்படி ஒரு ரொம்ப இன்னீக்வலான ஒரு சமூகமா இருந்திருக்கு அட்லீஸ்ட் முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு உள்ள அப்படிங்கிற அந்த விஷயத்தான் வந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் சாதி ஏற்றத்தாழ்வுகளோட இணைந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதெல்லாம் வந்து அப்ரிசியேட் பண்ண முடியுது அப்பதான் சில தார்மிக கோபங்கள் அதெல்லாம் வந்து நம்ம அதை முடியும் கோபத்தை வந்து முன்வைப்பாங்க தார்மீக கோபங்களோட நியாயங்கள் ஆஹ் அதெல்லாமே வந்து ஒரு நிவான்சான ஒரு கிடைக்கிது ஆஹ் ஏன்னா அந்த நிவான்ஸ் இல்லைன்னா வந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம சுத்தி பல விஷயங்கள் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா வழியாவோடஸ் தெரிஞ்சு ஏன்ஸ் தேவைப்படுது ஒரு ஒரு மீம் இந்தியாவிலும் ஏன்ஸ் தேவைப்படுது ஈஸியா ஒருத்தங்களை அந்த விஷயங்கள்லாம் வந்து அதுதான் இப்ப இருக்கிற அந்த டைவர் ஒருத்தங்களை வந்து நீங்க தவற சுட்டி காட்டி அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை முழுக்க ஒரு பிளாக் ஆன ஒரு எத்துக்கள் வழியா தான் ஒரு ஆனை வாசகராக கண்டடைஞ்சேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் எழுத்துக்கள் அப்படிங்கிற அவரோட எழுத்துக்கள் வந்து சில நூல்களை வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அது வந்து எனக்குமா நூல எனக்கு ரொம்ப முக்கியமான அந்த முன்முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எழுதப்பட்ட மார்ச் மார்ச் மாதம் எழுதப்பட்ட அந்த முன்னுரை வந்து ரொம்ப ப்ரொபெட்டிக்கா ஒரு அசிரிய மாதிரி அடுத்த இருபது வருடங்கள்ல வந்து உலகம் என்ன மாதிரியான மாறுதலுக்கு உட்பட போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அசிச அசரிடி மாதிரி இருந்துச்சு அந்த முன்னுரை ஆஹ் இந்த நிகழ்வுல வந்து அந்த முன்னுரையில சில பகுதிகளை நான் படிச்சு காக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் சில வரிகள் சில பத்திகள் இருக்கு அது வந்து ஒரு முக்கியமான பத்தி வந்து என்னன்னா ஒரு ஒரு பிழைகள் இல்ல வந்து ஒரு போதாமைகள் இருக்கு அவர்கள் எழுதின ஒரு சிறைச்சாலைகள் என்றென்று எங்கமாக மறைந்து வேண்டும் என்பதற்காக நாம் புதிய சிறைச்சாலைகளை கட்டினோம் எல்லைகள் எல்லாம் மீண்டு விட வேண்டும் என்பதற்காக நாம் நம்மை சுற்றிலும் ஒரு சீன பதிலை எழுப்பினோம் என்பதற்காக நாம் கட்டாயின பல பல வழிமுறைகளை நாடினோம் ஏகாதிபத்திய ரஷ்யாவை நாம் போட்டு தோற்றினோம் அதாவது உண்மை எல்லாம் பொய்களை எழுப்பினோம் இப்பொழுது காலியான சிம்மாசனத்தில் புதிய சாலை ஏற்றினோம் அதிகாரிகளுக்கான பதக்கங்களையும் சித்திரவதை முறைகளையும் நாம் அறிமுகப்படுத்தினோம் சில சமயங்களையும் நாம் நினைத்தோம் கம்யூனிசத்தின் வெற்றிக்கு தேவை இனி ஒரே ஒரு கடைசி தியாகம் தான் என்று அதாவது கம்யூனிசத்தை துறப்பது அதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வழி அந்த ஒரு பக்தி ஆஹ் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சோவியத் உடைந்த அந்த ஒரு நேரத்துல இந்த பத்தியை மட்டும்தான் கண்டிப்பா கோவிலு வந்து பயங்கரமா வந்து அந்த கம்யூனிஸ்ட் மாற்றத்திலையும் வந்து ஒரு ஊறி அது வந்து இதை படிச்சாருன்னா கண்டிப்பா அவருக்கான ஆத்திரிக்கோகங்கள் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும் ஆனா இப்ப அதை படிச்சு பார்க்கும் போது அதுல இருக்கிற அப்சர்டி லைக் செயல் நினைக்கிறோம் ஆனா அதுக்கான ஆப்போசிட்டான விஷயங்களே வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்பொழுது அதோட அப்சர்டிவிட்டி வந்து வெளிப்படுது ஒரு வேண்டேஜ் பாயிண்ட் லைக் இப்ப நான் ரெண்டாயிரத்தி பதினேழு நான் பின்னாடி இருக்கிற அனைத்து வரலாற்று தலைவரையும் பார்க்கும்போது இது வந்து எனக்கு நியாயங்கள் புரியுது ஏன் வந்து இவர் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிற நியாயம் அவங்களை படிக்கும் பொழுது அவரோட தலைவுல வந்து ரொம்ப செறிவா தேர்ந்தெடுக்கிறாரு நினைக்கிறேன் குருசுவாமி அவங்களுக்கும் அந்த உரையாடல் திராவிடர்க்கும் தலைவர்கள் வந்து புதுசா பொது கட்சியில பேசுறது கிடையாது அந்த தலைவர்கள் வந்து எனக்கு ரொம்பவே சரியில்லை இந்த தலைவர்களை நம்ம பெரிய தலைவர்களை போட்டா கூட அதுல நியாயம் நமக்கு புரியாது அப்படிங்கிற அந்த அந்த வந்து நான் ஒரு வாசகரா நான் எட்டினேன் அப்படின்னு நான் சொல்ல போன்ற நாடுகளில் ஏற்பட்ட சரிவுகள் பற்றி காரணங்களும் பல்வேறு தரப்பினரால் சொல்லப்பட்டுள்ளன இவற்றில் ஒரு காரணம் இங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகப்படுகிறது உற்பத்தி சக்திகளை வளர்த்தல் என்பதோடு தொடர்புடைய ஒரு வகை பொருளாதார வாதம் தான் அது சோவியத் யூனியன் போன்ற நாடுகளில் முதலாயிரமும் சமுதாயங்களில் உள்ள அரசியல் உரிமைகள் குடியுரிமைகள் கருத்து சுதந்திரம் ஆகியவை வழங்கப்பட வேண்டும் மனித உரிமை மீறல்கள் கடுமையான வடிவங்களை மேற்கொண்டனர் எனவே அரசியல் அறிவியல் அறிவியல் பண்பாட்டு அடிப்படைகளில் சோசியலிசம் என்பது முதலாளித்திற்குடன் சிறந்தது என்பதை நீட்பிக்க முடியாமல் போய்விட்டது அப்படிங்கிறது அப்படின்னா இப்ப பாக்கும்போது வைக்க முடியல அட்லீஸ்ட் ஒரு பொது மக்கள் எதிர்த்துள்ள ஒரு மாற்றையே வைக்க முடியல அப்படிங்கறதுக்கான நியாயம் வந்து இந்த பத்தியில புரியுது என்ன சொல்லிருக்காருன்னா என்னதான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஒரு சமுதாயம் என்னதான் வேறு வகையான உலகத்தில் படைப்போம் அவங்களோட இல்லாமல் அது எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு ஒரே மாதிரியான ஒரு மெட்ரிக்ஸ் தான் இப்ப அந்த ரஷ்ய நாடு முன்னீர் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாங்க அடிப்படையில் சொல்றாங்க என்னோட நாடு வந்து இவ்வளவு புதிய உலகத்தை படைக்க முடியும் ஏன்னா ஒரே மெட்ரிக்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க முதலாளித்துவ சமுதாயத்தோட வந்து அடுத்த நேரில் இருக்கக்கூடிய அனைத்து சாத்தியங்களும் இருக்கும்போது எப்படி ஒரு வயது முன்வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்து வந்து இன்னொருன்னா ஆஹ் இதே இதே பத்தியிலதான் என்ன சொல்லிருக்காரு பத்தி அவர் பேசியிருக்காரு அப்புறமா அவர் வந்து தெரிய வந்தோட இணைத்து பணியாற்றினார் அப்படின்னு தெரிய வந்ததுல வந்து அவர் என்ன சொல்லிருக்காரு கண்டிப்பா நம்ம எந்த சமுதாயத்தில் எந்தெந்த அரசியல் அமைப்புகள் வந்து வீழ்ந்து இருக்கும் அந்த வீழ்ச்சியை வந்து நம்ம இன்னுமே கூடுதல் கவனிக்க வேணும் அவங்க ஏன் எழுந்தாங்க அப்படிங்கறதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வளர்ந்து கொண்ட புரிக்கணும்னா கண்டிப்பா நம்ம வந்து அந்த சமுதாயங்களோட வீழ்ச்சியை வந்து நம்ம கண்டிப்பா புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு தக்குன ஒருசேஷன் மாதிரி எனக்கு பட்டுச்சு சொல்லி இருக்காங்க பொதுவெளிகள் பேசப்படல அப்படிங்கிற அந்த எண்ணம் வெளியில வந்து வெவ்வேறு தளங்கள்ல பணியாற்றுற மாதிரி தெரிஞ்சாலுமே ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே காமன் கோல் தான் இருந்துச்சு அப்படி அப்படிங்கறது வந்து வெளிப்படம் தான் கம்யூனிஸ்ட் கிரகம் அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டர் அதனால அந்த ஆர்டிகல் இருக்கிற ஒரு நாலஞ்சு பத்திகளை வந்து திருப்பி திருப்பி முன் வச்சாதான் மக்கள்கிட்ட போய் சேரது அப்படிங்கற ஒரு நிலைமை இருக்கிறதுனால வேறு பொது உரிமை வேறு பொது உடைமை என்பது சமபங்கு சம பங்கு என்பதாகும் பொது உரிமை என்பது சம அனுபவம் என்பதாகும் இந்நாட்டில் பார்ப்பனியத்தால் சாதியால் கீழ்படுத்தப்பட்ட மக்களுக்கு சம உரிமை இருந்தாலும் சம உடைமை அனுபவம் என்ன என்பது குழுடலுக்கும் தெரிந்த சந்ததியாகும் அதனாலேயே அவர்கள் உடைமை கரைந்து போய் கொண்டிருக்கிறது உடம்பைக்கேற்ற அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தனி உரிமை முதலில் ஒழித்து விட்டோமே ஆனால் தனி உடைமையை மாற்ற அதிகம் இந்த நாட்டில் புது உடமை ஏற்பட வசதியாக இருக்கும் உண்மையான பொது உடமை நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு அந்த தமிழிசமும் திராவிடத்துல கொள்கையை வந்து எப்படி ஒரு பேர அதுல முக்கியமான தரவு வந்து பாம்பேல இருக்கிற தமிழர்கள் மத்திய ஒரு மராட்டிய பேசின அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வந்து ரொம்ப முக்கியமா பண்ணிச்சு திராவிடர் முன்னாள் செய்ய வேண்டும் என்பதை கம்யூனிஸ்ட் கட்சி பின்னால் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது எப்படி அதுக்கப்புறமா வந்து நம்ம அதன் வழியே இந்த கடந்த சோசியல் ஈக்வாலிட்டியை நோக்கி போலாம் அவங்களோட முன்வைக்கிறாங்க திராவிட கழகம் வரும் அப்படின்னு சொல்றாரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு வந்து அஹ் மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் பேசியிருக்காரு ஆனா இந்த டாக்கிங் பாயிண்ட் வந்து ஏன் தமிழக அரசியல் சூழலுட் ஏன் தமிழக அரசுகள்லாம் பேசவே படல அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஒரு படிக்கல ஒரு ஒரு இளைய வாசலாம் ஒரு டவுட் தான் நடக்கல அப்படின்னு அந்த டவுட்டே வந்து திருப்பி இதே கிளாரிஃபை பண்ணுறேன் என்னன்னா ஒரு விஷயத்த வந்து என்ன பேசுறவங்களுக்கு முக்கியம் அதை யார் பேசுறாங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த வந்து நான் புரிஞ்சுக்க முடியும் அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி கலைங்கிறது ஆட்கள் பணியாட்டாம செஞ்சது அப்படிங்கற விஷயம் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காது இல்ல வந்து சொல்லாட்டி கூட ஆட்டோமேட்டிக்காது அவரோட சாதி பிம்புலம் இல்ல அவரோட பிம்புளத்துல இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸ் அதனாலதான் வந்து அன்றைய கம்யூனிஸ்ட்கள் ஆஹ் சுதந்திரத்துக்கு முன் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து எப்படி காங்கிரஸோட இணைந்து வந்து பணியாற்றிட்டு இருந்தாங்க அதனாலதான் தீகாவுக்கும் அவங்களுக்கு இருந்த ஒரு பூசல் ஒரு ஏன் ஒரே ஒரே பிரின்சிபல் இருக்கிற இரண்டு அமைப்புகளும் ஏன் இணைஞ்சு பணியாற்ற முடியல அப்படிங்கறக்கல நியாயங்கள் இல்லாத அதற்கு தாக்கல்கள் வந்து இதுலயே அவர் சொல்லியிருக்காரு இதுல இருக்கிற அந்த இதுல ஒரு டைம் டைம் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து வந்து ஆயிரத்தி வரைக்கும் இதோட பேரலன்ஸ் வந்து நம்மளோட இதோட வெவ்வேறு இன்றைய அரசியல் சூழல வந்து பார்க்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவசியம் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுல வந்து ஒரு தாய் இருந்த ஒரு அரசியல் நிதனத்தினால கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்களும் எப்படி ஒன்றிணைந்து ஒரு ஒண்ணுக்கு ஒன்னா வந்து செயல்பட்டாங்க வந்து முன்னாடி சொன்ன மாதிரி குருசுவாமி குரு சுவாமி தான் வந்து ஒரு வெவ்வேறு தரப்புகள் தனியாரா வந்து பல பதில்களை அழிச்சிருக்காரு பெரிய ஷீடு மாதிரி இருந்திருக்காருதான் சொல்லணும் ஏன்னா ஐடியலிசம் வேற ஒரு வேற அப்படிங்கிறது வந்து அவரோட பதில்கள் இருந்து வந்து தெரிஞ்சுக்க முடியுது மக்களே தங்கள் கையால் நூல் நூற்று வந்துருது ஆனா கதர் திட்டத்துல இருக்கிற ஒரு போழின்னு சொல்ல முடியாது அதுல இருக்கிற அந்த ஐரணிய வந்து குரு சுவாமி வெளிப்படுத்திருக்காரு என்னன்னா கதத்திட்டம் என்பது கூட முதலாளித்துவத்தை அடிப்படையாக வந்ததுதான் எப்படி கைலாட்டினத்தில் நுறுப்பவர்களும் நினைப்பவர்களும் ஏழைகள் பாமர மக்கள் திராவிடர்கள் ஆரியர்கள் எவரும் நூல் நூற்ற மாட்டார்கள் எனவே ஒரு கூட்டம் நூல் நூற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் என்றினும் ஏழைகளாகவே இருக்க வேண்டியதுதான் மற்றொரு கூட்டம் பல்வேறு துறைகளில் பணத்தை வாரித்து கொட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த காலத்துல பாம்பேல இருந்த காட்டன் அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியோட இணைந்து இருந்த அவங்களுக்கு அதிபர்கள் அவங்க வந்து எப்படி அவங்களோட கெப்பாசிட்டி இருந்தாங்க கைத்தறி நெசவாளர்கள் அவங்களால நினைச்சு நிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கேள்விதான் வந்து குருசுவாமியை இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றி தள்ளிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளால கேள்வி கேட்க முடியும் ஆனா அந்த காலத்துல ஏன் கேள்வி கேட்கப்படல ஏன் திட்டம் ஏன் சில விஷயங்களை வந்து புதுத்தளத்தின் வரவே இல்லை அப்படின்னு ஒரு ஆதரங்கி திரும்பி மேலடு அந்த காலத்துல சிங்காரவேல ஜீவானந்தம் போன்றவர்கள் வந்து ஒரு ஒரு சில காலம் ஒருத்தரைக்குமே வந்து திராவிட கழகத்தோட சேர்ந்து இணைந்து பணியாற்றினாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க பிரிஞ்சு பணியாட்டினாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இதே சமையல வந்து இப்ப தான் சொன்னாங்க அத வந்து ஒரு ஒரு கமெண்ட்ரியா வந்து கொடுத்திருக்காங்க சுயமரியாதை இயக்கத்திலிருந்து விலகி பிரம்மாண்டமான ஏகாசபக்திய முன்னணியை சேர்ந்த மா சிங்காரவேல பா ஜீவானந்தம் ஆகியவரின் மார்க்கம் இப்படித்தான் போய் முடிந்தது அந்த முடிவை பார்க்கும் முன்னே முன்பே சிங்காரிவிட்டார் எனினும் தனது இறுதி நாட்களில் அவர் பிற காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளிலிருந்து ஈடுபட்டு இருந்தார் அந்த பயன்படுத்தப்பட்டிருக்கு சென்னை மாகாணத்தில் கட்டாய திணிக்கப்பட்டதையும் இந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கடுமையான ஒடுக்க ஒடுக்கப்பட்ட ஒடுக்க ஒடுக்கப்பட்டதையும் கண்டனம் செய்தார் பார்க்க இந்து மதத்திற்கு எதிராக நாத்திய கருத்துகளை வலியுறுத்தி வந்தார் ஆனால் ஜீவானந்தம் ஜவஹர்லால் நேரு ஜெயபிரகாத் போன்ற ஞாவ சேர்ந்து கட்டாய இந்திய ஆதரித்து ஜனசக்தியில் எழுதி கொண்டிருந்தார் கட்டாயி எதிர்ப்பு அந்த வந்து ஆரம்பிது அப்படிங்கறத வந்து இங்க சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஒது அப்படின் இப்ப நம்ம சந்திச்சு இருக்கிற இந்த ஒரு அரசியல் நிதர்சனம் இது வந்து ஒட்டு வானத்துல இருந்து காலமாக தான் இவ்வளவு மாதிரி அதை சார்ந்த பாபா மசூதி இனிப்பு அதுக்கப்புறம் நிகழ்ந்த அந்த வலதுசாரி எழுச்சி மற்ற வந்து எழுது அப்படின்னு புரிஞ்சுடல யாரும் யாரும் மனசு மாறிக்கிட்டது இல்லை இந்த கருத்துக்களை வந்து ஒரு அறுபத்தி ஏழு காலமா திருப்பி திருப்பி புகுத்த பண்ணும் பொழுது ஏன் மக்கள் மாற மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து மக்களை ஈஸியாவே வந்து நம்ம சலிச்சு சலிச்சு போகக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம போயிடலாம் எப்படிதான் வந்து இவங்க ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற அந்த கீழே வந்து நம்ம ஒரு ஒரு புதுஜனமா வந்து இந்த நம்ம கேட்க முடியுது ஆனா ஏன் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து இந்த மாதிரியான தலைவர்களை படிக்கும் பொழுது அஹ் என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் மொழி சொன்ன மாதிரி ஒரு ஒரு சமூகத்துல சமூகத்துல ஒரு சமூகம் எப்படி இருக்கு அந்த சமூகத்துல நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற அந்த தேடல தான் வந்து என்னோட நான் அப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு ஒரு கடவுள்ள அதன் வழியே வந்து நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம என்ன வந்து நான் படிக்கிறதே வந்து கேட்டது அதுக்காக சோ அந்த நிதர்சனங்களை வந்து ரொம்பவே செறிவா இலக்கிய அமைப்பு குறித்து அறிந்து கொள்ள என்ற இணையதளத்தை அனுகவும்